உலகத்தில் நாம் பார்க்கலாம் இப்பொழுது பல நாடுகளில் பல பயங்கரமான திட்டங்களும் சண்டைகளும் போர்களும் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த சண்டைகளை போர்களை நாம் அடித்துக் கொண்டோம் என்றால் சூறையாடுவதற்காக அல்லது பயங்கரவாதம் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக என்று நாம் பார்க்கலாம் உலகத்துடைய பல நாடுகளில் மிக பயங்கரமான போர்களும் சண்டைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆயுதங்களால் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் இந்த போரை விட இன்னும் ஒரு பயங்கரமான மறைமுகமான யுத்தம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதாவது இஸ்லாமிய கலாச்சாரம் இஸ்லாமிய பாரம்பரிய பண்பாட்டிற்கு எதிராக முழு உலகத்திலையும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அநேகமான இஸ்லாமியர்கள் அதை கண்டுகொள்வது இல்லை நம்முடைய இஸ்லாமிய பாரம்பரிய நாகரிகம் ஒழுக்க விடுமையங்கள் இது நேற்று முந்த ஏற்பட்ட ஒன்றல்ல வருடங்களுக்கு முன்னால அத சூலாகி செல்லந்தாக வரைந்த செல்லம் அவர்களால் வகி மூலமாக ஏற்படுத்தப்பட்டது நதியுடைய அந்த பண்புகளை நாகரிகங்களை பற்றி அல்லாகவே கொரான குறிப்பிடுகின்றான் சொல்ார்கள் எனக்கு ஒழுக்கத்தை கற்று தந்தான் என்னுடைய ரப்பி எனக்கு அழகான நாகரீகத்தை படித்து தந்தான் என்று இஸ்லாமிய நாகரீகம் என்பது முன்தினம் ஒன்றும் அன்பிற்குரிய கனவாங்கரே சகோதரர்களே ஆனால் இதற்கு நேரு மாற்றமாக நாம் பார்க்கலாம் மேற்கத்தியவர்கள் இன்று பல பயங்கரமான நடவடிக்கைகளை நடைமுறைகளை இஸ்லாமியர்களுக்குள்ளே புகுத்தி விட்டார்கள் ியர்கள் அதை அறியாமல் அவர்களுக்கு அது விருப்பம் உள்ளதாக மாறிவிட்டது பார்த்தோம் என்றால் விரல்களால் சாப்பிடுவது அந்த விரல்களை சூப்பிக் கொள்வதும் ஒரு சுண்ணா சாப்பிட்ட சட்டையை வலித்து சாப்பிடுவதும் சுண்ணா ஹஜிஸ்களிலே நிறைய வந்திருக்கின்றது ஆனால் இதை எவ்வாறு மாற்றிவிட்டார்கள் என்றால் சில அரபு நாடுகள் அல்லது அரபு நாடுகள் என்பதை விட பக்கத்திலே உள்ள இஸ்லாமியர்கள் மெஜோரிட்டியாக வாழக்கூடிய நாடுகளில் உள்ள இஸ்லாமியர்களுக்கே கையால் சாப்பிட தெரியாது அவர்களுக்கு கரண்டி கேட்பாங்க அவர்களால கையால சாப்பிட்டு பழக்கம் இல்லை அந்த மாதிரி மாத்தி விட்டார்கள் மேலா பெரியார்களே அன்பிற்குரிய கனவார்களே சகோதரர்களே அதே மாதிரி நெருக்கமான ஆடைகளை அணிவது ஆடைகளை அணிவது முட்டுக்கால சொல்வார்கள் முட்டுக்காலை திறந்த சகோதரர் உடுப்பது நாகரீகம் அல்லது இடை உயர்ந்த அந்த காய்ச்சட்டையை வாங்கி ஒட்டை போடுகின்றார்கள் நாகரீகம் ஒரு காலத்திலே அதாவது கிழித்ததை கையாள தைப்பார்கள் நல்லத வாங்கி சமீபத்தில் என்ன செய்தார்கள் பெண்மணிகள் இஸ்லாமிய பெண்மணிகள் பண்ணக்கூடாது அவர்களுடைய சுதந்திரத்திற்கு இது தடை அதனால் அங்கே கவர் பண்ண கூடாது என்று சட்டம் பக்கத்தில் உள்ள ஜமன் அவர் அதிகாலையில ஓக அவர் உருவா அவருடைய அண்டவையார் மாத்திரம் தான் இப்பொழுது ஒரு கட்டத்தில் அதையும் கலட்டிட்டு முழு நிறுவனமா போறாரு கோர்ட் அவங்கள்ட்ட கேட்டாங்க என்ன இது இல்லை இது என்னுடைய சுதந்திரம் இந்த அண்டவையார போட்டாலும் எனக்கு ஒரு வகையான சொரிச்சல் வருது அதனால எனக்கு இதுக்கு அனுமதி தேவை நீதிமன்றம் அதற்கு அனுமதி முகத்தை மூன்றுவதற்கு இதுதான் இந்த மேற்கஞ்சிய கலாச்சாரம் அவர்களுடைய பண்பாடு கவலை என்னவென்றால் நம்முடைய இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதற்கு படகி கொண்டு வருகிறார்கள் தொப்பி போடுவதற்கு ஆதாரம் கேட்கிறாங்க செப் பண்ணிவதற்கு ஆதாரம் இல்லை இப்ப அநேக மாணவர்களை பார்த்தவங்க செக் உண்டு மத்தியத்துக்கு வரும்போது அணிந்து கொண்டுக்கார தொடர்ந்து கொண்டு போனது கனவாங்கரை சகோதரர்களே இந்த அவர்களுடைய கலாச்சாரத்தில் உள்ளதுதான் யங்ஸ்டர் அதாவது வாடிப்பர்கள் அல்லது படிக்கிற மாணவ மாணவிகள் இங்கு அவர்கள் சர்வ மரியாதை குறைந்து விட்டது ஆசிரியரை மதிப்பதில்லை தன்னுடைய தன்னை பெற்று வளர்த்தெடுத்த பெற்றோர்களை மதிப்பதில்லை பெரியவர்களை மூத்தவர்களை மதிப்பது என்பது அது சோழலாக அவர்களுக்கு முன்னால் மார்க்கத்தில் இருந்து வந்தது நீங்க நடக்கும் பொழுது உங்களுடைய நடையை நடுநிறவையாக ஆக்கிக் கொள்ளுங்க இன்றைக்கு சிலர் நடக்கும்போது அவங்களுடைய சூழ்நிலை சத்தம் பரவணும் பெண்கள் அந்த நடக்கும் பொழுது அது ஒரு வேறு வகையான சத்தம் நடக்கிற முறையையும் மற்றவர்களுடன் பேசும் பொழுது சத்தத்தை உயர்த்தி பேசாதீங்க ஆசிரியரும் மாணவனும் உண்டு புள்ளையும் அவர்களோடு வாழகுங்கனும் ஆசிரியரும் மாணவரும் சேர்த்து டான்ஸ் ஆடுங்க நடனம் ஆடுங்க இதுதான் தேசத்திய கலாச்சாரம் வேறான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்குடேஷ் சகோதர்களே நமக்கு என்ன ஞாபகம் ஒரு காலம் இருந்தது வாசிரியரோ அமர்ந்திருக்கிற மகனோ மாணவனோ ஏதாவது பேச வந்தா ரெண்டு கையையும் ரொம்ப பேச கூட பயப்படுவாங்க பாப்பாத்த ஒரு வெடி அந்த பேசுவதற்கு தயக்கம் ஆசிரியர் ஏதாவது ஒன்றை கேட்பதற்கு ஒரு நடுக்கம் வெட்கம் ஆனா இப்பொழுது எப்படி மாறிவிச்சிருந்தா மாணவன் வந்தாலும் மாணவர் இரும்பர் அல்ல இதை விட ஒருபடி மேல் ஏறி என்ன நீங்களும் அவங்களும் ஈக்குவல் உங்களை சம உரிமை இருக்கிறது அதனால ஆசிரியர் பேசினா நீங்களும் பேசுங்க நான் அதுல நிறைய தவறுகளும் அதுல நிறைய பலகீனங்களும் அதுல ஏக்கத்திற்கு மாற்றமான மிருகங்களை அடிப்பதை போன்று அடிக்கக்கூடிய சில நிகழ்வுகளும் நடத்துகின்றன அமைப்பில இந்த இளைஞர்கள் எப்படி வளருகின்றார்கள் என்றால் யாராவது பெரியவர் திருப்பி தொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லை ஐநூறு எனக்கு தெரியும் நீங்க சொல்ல தேவையில்ல எனக்கு தெரியும் நீலாம் பெரியார்களே அன்பிற்குரிய கணவாங்கடேஷ் சகோதரர்களே எங்களை கூட மூத்தவர்கள் எல்லாம் தவறு நடந்தா ஏற்றுக்கொள்வாங்க வந்த நேரத்தில் மக்கள் அந்த பேரித்தம் பழங்களுக்கு மகரந்தை மரங்களுக்கு மகரந்த சேர்க்கை செய்து கொண்டிருந்தார்கள் நபியர்கள் சொன்னார்கள் இப்படி செய்வதால பெரிய லாபம் ஏற்படாது உங்களுக்கு பெரிய பிரோசனம் ஏற்படாது என்று சொன்னதுடன் விட்டு விட்டார்கள் அடுத்த வருஷம் அவர்களுக்கு பிறைச்சல்ல கூறவும் வருமானத்தில் குறைவு நவீனத்தில் வந்து கரு அவர்கள் ஒரு பயம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் கூறு பெண்களுக்கு கொடுக்கூடிய மகர ரொம்ப அதிகமாக நீக்கி விட்டாங்க சொன்ன நேரத்தில் அந்த சபையில் இருந்த ஒரு பெண்மணி எவ்வளவு பாருங்க அந்த பெண்மணியும் தைரியமாக துணிச்சலாக இருந்தி அமீர் அவர்களே எல்லாம் எங்களுக்கு தருவதற்கு தயார் ஆனா நீங்க அதை தடுக்கிறீங்களா அந்த சொல்லி கூறுகின்றான் நீங்க வேணாம் என்ற கூறுகின்றீர்கள் அதனாலிய பொறானுடைய ஓதினார்கள் அவர்களுக்கு பெரிய ஒரு பண துகியலை தொடுத்தாலும் சரி நீங்க அதனை எதையும் எடுத்து விடாதீங்க கூறுகின்றான் சொல்லிவிட்டால் அவ சொல்லிர் அவர் சொல்லிவிட்டார்ைய தன்னை பார்த்து கூறுகின்றார் முழு மக்களை நீங்களை ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறாங்க நீங்க அறிவாளி என்று நினைக்கிறீங்க உங்களை விட மக்கள் அறிவாரிகளாக இருக்கிறாங்க மேலான பெரியார்களே அன்பு சூரிய கனவான் சகோதரர்களே அவரது தவறுகளை திருத்தி கொடுத்தால் அதை ஏற்றுக் கொள்வதற்குரிய மனோ ஒரு காலத்துல பெண்கள் தெரிந்த அளவுக்கு அதாவது வெக்கம் கூச்சம் மரியாதை இருந்தது சர்வ சாதாரணமாக அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அரைக்குறையான கொஞ்சம் ஆடைகளோடு இருந்தாலும் எந்த வெக்கமும் இல்ல எந்த கூச்சமும் இல்ல சில அவர்கள் காலுக்கு மேல போட்டு உட்காருவாங்க இதெல்லாம் இங்கிருந்து வந்தது பெண் பழகிறாங்க இவர்களும் மேல காலை போட்டு சில பேர் இவர்கள் காலை விழித்துக் கொண்டு சிலவே இவர்கள் சர்வ சாதாரணமாக ஆங்களுடன் பழகக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம் மேலாக பெரியார்களே சகோதர்களே அதே சில வருது உனக்கு வெக்கம் இல்லை என்றால் நீங்க வேண்டிய வெக்கத்தோடு கருத்து சுதந்திரம் என்ற போர்வையில ஆடு சுதந்திரம் என்ற போர்வையில இத்தைய நாகரிகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு நிற்குரிய கலாச்சாரத்திற்கு எங்களுடைய அநேகமானவர்கள் வந்து விட்டார்கள் அழகான அரபி கசீதாவை வரவேற்கார்கள் சில ஜனங்களுக்கு முன்னால நம்முடைய நாட்டுடைய விஷ பெரிய ஒரு தலைவர் இஸ்லாமியர்கள் சென்று வாழ்ற ஒரு ஊருக்கு போறாரு அந்த ஊரில் அவரை வரவேற்பதற்கு ஆண்கள் பெண்களை வைத்து வரவேற்கிறாங்க சென்றிருந்த நேரத்தில் அங்க அசருக்கு பின்னால் ஒரு பயன் நிகழ்ச்சி ஒன்று அசர் தொகுதையோட கிழக்கிழங்கையில் உள்ள மிக முஸ்லிம்கள் அதிகமாக செடித்து வாழ்ந்த ஊர் பின்னால் அந்த பகுதிக்கு நம்முடைய வருகிறார்கள் அந்த பாதை அதில் அந்த இரண்டு அமைச்சர்களை வரவேற்கிறாங்க வாத்தியங்களோட அது மாத்திரம் அல்ல பட்டாசு வெடிக்க வைக்கிறாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே மாற்று மத அமைச்சா இருந்த நான் கூடும் என்று சொல்லா வரவேற்கு பல்லாயிரம் செலவதிக்கு நீங்க தேவை இல்ல இந்த வேண்டு வாத்தியம் எங்களுடைய கலாச்சாரம் அல்ல ஒரு நாட்டுடைய தனிவம் வந்ததுனால நம்முடைய கொங்குளம் வரவேற்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது வரவேற்கலாம் நல்ல சந்தோஷம் ஏதாவது ஒரு நிகழ்வுக்கும் ரபான் திருமணம் நிக்காக அடிக்க அனுமதி கேட்டு பாருங்க ரபான பத்தி தெரியும் அனுமதி இருக்குது ஒரு சந்தோஷமான தினத்துல நீங்க ரபான் அடித்து அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க வரவேற்பதற்கு நல்ல அழகான கசீதாக்கள் இருக்குது நல்ல அழகான அரபிய வைத்துகள் இருக்குது நம்முடைய வாதி ஆண்களை வைத்து செய்யலாம் மேலானு கனவான்களே சகோதரர்களே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கத்திய கலாச்சாரம் மேற்கத்தியவர்களுடைய நாகரிகம் வந்து இது எதற்கு வந்து விட்டது என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லாமே தெரியும் இதுதான் ஆக தேஞ்சரானது நபி அவர்களுடைய ஒரு நீளமான அதி அழித்து விடும் விடயங்களில் மூன்றாவது விடயம் ஒரு மனிதன் ஒரு மனிதன் தன்னுடைய அபிப்பிராயத்தை பெரிதாக மதிக்கிறது இன்றைக்கு அதுதான் வந்துருச்சு ஒரு மனிதன் தன்னுடைய அபிப்பிராயத்தை சரி என மதிக்கின்றான் நபியவர்கள் சொன்னார்கள் இதுதான் அந்த மூன்றின் ஆக பயங்கரமானது தன்னுடைய அபிப்பிராயம் சரி என்று வாதிடுவதால்தான் பிரச்சனை ஒரு கம்பெனியில் உள்ள சேர்மன் மற்றவர்களுடைய கருத்துகளை மதிக்கிறல்ல ஒரு ஸ்கூல் உள்ள பிரின் அதே மாதிரி தன் முழு உலகத்துல நாட்டுடைய தலைவன் ஒரு முடிவு எடுத்த நான் பின்னாக மாட்டேன் நான் வாபஸ் வாங்க மாட்டேன் என்னுடைய கருத்து சரி இது பெரியவர் முதல் பெரியவர் வரை வந்ததுனால தன் பிரச்சனை மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோர்களே எப்படி மேற்கத்திய நாடுகள்ல அவர்களுடைய கலாச்சாரம் என்ற சின்ன வயசுல மாணவன் மாணவி போனா முதலாவது அந்த டீச்சர்ஸ் மார் அவங்களோட கைகளை ஆங்காங்கே வெளியில சேர இடங்களை பாப்பாங்க ஏதாவது அடையாளங்கள் இருக்குதா உங்களுக்கு வாப்ப அடிச்சாங்களா உங்களுக்கு உம்மை அடிச்சாங்களா அல்லது வாப்பா உமா ஏசினாங்களா ஏன் எங்களுக்கே தெரியும் லண்டன் அமெரிக்கா கனடா போன்ற பல நாடுகள்ல எங்களை தெரியும் இலங்கை பெற்றுக்கள் செயல் இருக்கிறாங்க ஏன் வாப்பா அடிச்சதுனாங்க உமா ஏசினதுனாங்க அவர்களுக்கு நம்பரை கொடுத்தே இருக்கிறாங்க உங்களுக்கு ஏசினா கூட கூட பண்ணுங்க எங்களுக்கு இன்ஃபோன் பண்ணுங்க மேலான பெரியாக்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய நாகரிகம் என்ற போர்வையில அவர்களுடைய அந்த லைஃப் இஸ்லாமியர்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தி கொண்டு வருகிறார் சில நேரத்தில் கவலை நாண்டா அதை பார்த்து எங்கட சில சகோதரர்களும் அது ஹந்து எங்களுடைய நாட்டுல நல்ல ஒரு சூழல் வந்து இருக்குது ஆண்கள்ல பலர் வெள்ளை அணியாங்க பெண்களன் பெண்மணிகள் சாதித்தானே உடுத்தாங்க எங்கடைய நாட்டுல ஆண்கள் இப்படித்தானே உடுத்தாங்க இது ஆப்கானிஸ்தான் வந்தது இது பாகிஸ்தான் வந்தது யாரு சொன்னது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஆயிரத்தி வருடமா அரபு நாடுகளுடைய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் இஸ்லாமிய பண்பாடு கொரான் ஹதீஸ் கூட கூடிய அழகான பண்பாடு பெரியார்கே அன்பிற்குரிய கணவான்கரை சகோதரர்களே நாங்கள் இறுதியாக இதே சொல்ல வாரோம் தன்னுடைய அபிப்பிராயம் சரி என்று பிடிவாத பிடித்தனுடைய விளைவு எல்லாம் கொரானை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை ஹதீஸை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை ஏன் எனக்கு படுதி இல்ல என்னுடைய அறிவுக்கு படுதி இல்ல என்னுடைய படுதி இல்லவர்களுக்கு படுதி இல்ல இவ்வாறு சொல்லி சொல்லி எந்த அளவுக்கு குரானை திருத்தக்கூடியவர்களும் உருவாகி விட்டாங்க ஒரு சில சமீபத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்முடைய ஒரு சகோதரர் அவரே கூறுகின்றார் குரான் இலக்கணப்பில ஆயத்தை வைத்துத்தான் நூற்று கணக்கான இலக்கண இலக்கிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு இவர் படுவிட படிப்புள்ள அறிவில்கிட்ட என்ற கொரானுடைய இலக்கணப்பிலை இருப்பதாக பாதிடுகின்றார் இந்த நிலத்தான் எதிர்காலத்தில் வந்துவிடும் மேலாண் பெரியார்களே அன்புக்குரிய கனவான்களே சகோதரர்களே பெற்றோர்களாக பெற்றோர்கள் பெரிய யூனிவர்சிட்டி போகல டிகிரிகளை எடுக்கல நகரங்கள்ல வாழல்ல கிராமங்கள்ல வாழ்ந்தாங்க ஆனா நல்ல பண்புகளை நல்ல ஒழுக்கங்களை இஸ்லாமிய விருந்தியங்களை எங்களை படிச்சு நாங்க அதோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வளர்ந்த சமூகத்தில அது கொஞ்சம் குறைந்து கொண்டு பெ பொறுப்பு எல்லி கொடுப்பது நம்ம மிக முக்கியமான கடமை அந்த அடிப்படையில நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்வா நம் அனைவர்களுக்கும் அவர்களுடைய விருப்பத்தை ஏற்படுத்தி மேற்கட்டியவர்களுடைய கலை கலாச்சாரங்களில் இருந்து இஸ்லாமியர்களை தூரமாக்கி வைப்பாயாக it s